ஊ ஊழிய கால அனுபவங்கள சொல்கிறது வந்துருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இது வந்து வருங்கால சந்ததிகள் எங்களுக்கே எல்லாத்துக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் எல்லாத்தையும் உள்ள காலத்தில் அநேக பாடுகள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க கடலை அநேக அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு பட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எங்களுக்கு எங்களுக்கு சொல்லுங்கள் வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சு அநேக மக்களுக்கு இதுக்கு பயன்படுறதுக்கு உதவியாக இருக்கும் கத்திராங்குத்தரபப்பட்டு சொந்த ஊராகிய மகிழ்ச்சி பார்த்து வந்து சேர்ந்தோம் அங்க வந்ததும் கத்தர் இந்த குளித்த ஆரம்பித்து தந்தார் வீட்டிலயே இந்த ஊழித்த ஆரம்பித்தோம் தம்பியுடைய மனைவிக்கு ஒரு பெருளம் இருந்தது சத்துருக்கு ரொம்ப வருத்தமாகி சபை ஆரம்பிச்சது அப்படின்னா தனியா ஆசாரிச்சு வீடு வீட்டுல இருந்த வீட்டுல ஒரு இடம் உண்டு அந்த இடத்துல ஆனால் எல்லாருக்குமே எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரூமூர் தறி குடும்பம் உண்டு அதில் மூத்த பெரிய ஒன்னாச்சு ரெண்டு பேரும் திருமணம் ஆகி அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அவங்க தறிக்கூடத்தை பயன்படுத்துகிறாங்க எனக்கு அடுத்த தம்பியும் திருமணம் ஆகி அவருக்கு ஒரு தறி கொடுத்துருக்கிறார் இவர் சின்ன தம்பி இவருக்குள்ள தறிக்கொடத்தை தான் நடத்தி அதில் ஜப்பராய் திருவிழம் இன்னொரு சோதனம் ஒன்று அவர் இப்படி இருக்கும்போது அந்த உழை ஆரம்பித்தது அதில் பெரியன்னா குடும்பம் ரெண்டும் கலந்து கொள்ளவில்லை அவங்க எஸ் சிஎஸ்ஆர் ரொம்ப தீவிரமாக இருந்தவர் நாங்கள் வேறுபடுத்தி விட்டபடினால ரசி கொடு வழி நடத்தி லட்சிப்பின் வேலையை செய்யும்படியாக அனுப்புகிறதுனால அவர்கள் எங்களோட போகாதபடிக்கு ஒரு உருவா சேர்ந்து கொண்டார்கள் அதே நிமித்தமாக பலத்தை எதிர்ப்புகள் உருவாக ஆரம்பித்தது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதனை ஆரம்பித்தோம் அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆரம்பித்த பொழுது சிஎஸ் ஒரு பத்திர மணிக்கு முடிப்பார்கள் உபதேசம் என்ன பண்ணுவார் ஆராய்ச்சி அவரு பள்ளிக்கூடத்துல மத்தியாரம் கூட மாஸ்டர் அந்த ஊர்ல வந்து உபதேச கூட்டிட்டு வந்து எங்க சார் நாங்க ஆராதிக்கிற அந்த கூட வந்து ஓலை தென்ன ஓலை நாள் கட்டி இருந்தது பதத்தில் தூண்டுகிட்டு அது மேல கல்லாம் எடுத்து வச்சு இப்போ கொடுத்துருந்தாங்க அதுக்காக நான் ஒன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கல சரியாரி வாசிக்கிறாரு அது சந்திட்டு அப்படி இருக்கும்போது அன்றொரு நாள் பேசினாரு அவன் ஆராதனை பிடிக்கிற வரைக்கும் நீ ஏன் பார்த்து கொண்டிருக்கிற அவங்க எனக்கு ஆராதனை செய்யல நீ என்ன சொன்னிச்சு போயிட்டு அங்க ரெண்டு பேர் தான் வந்தாங்க என்று விரும்பல ஆலயத்துக்கு அருகாமையில எங்க வீடு ால கத்தையும் நட பங்களால சமாளிச்சதாக இருக்கா நாங்க அப்படி ஆரம்பிச்சுட்டோம் ஆரம்பிச்சு நடத்தினோம் நடத்தினா குருவானவர் அந்த மாசம் வருகிறார் அங்க கபீன் கொடுப்பதுக்காக சி சி சபையில அப்போ பகுதியை சேர்ந்து பேசிக்கிட்டாரா சபைக்கு வரும் போது அதே நேரத்தில் ஆரம்பித்து நடத்தினா குருவாரி தலசியம் பேசி கொண்டாரா இப்ப நம்ம சபைக்கு வர சௌரியை கெட்டு வந்து சொன்னாரு அப்படி சொன்னாரு சரி பரவாயில்ல குருவாரி பைபல் எடுத்துட்டு வருவார் தானே எந்த வசனத்தின்படி கேட்கறீங்கன்னு நம்ம கேட்கலாம் அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருந்தேன் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு வாரம் அராங்க நடத்திட்டு இருந்தோம் நீங்க கூப்பிட்டு சொந்தம் கேட்டிருக்கேங்க கேட்ட உடனே அவரை சேர்ந்தவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கு சின்ன கேவல் கட்ட அடிக்காம இருந்திருக்கலாமே ஏன் இப்படி சின்ன பையங்க அப்போ குருவாரூர் ஆறாயிரம் முடிஞ்சு குருவானிடத்துல உதயசேன்னு சொல்லிருக்கிறாரு இப்படி நீங்க வந்திருக்கிறது தெரிந்து தடை செய்யணும் அவர் சொல்ல ஆரம்பிச்சு அதெல்லாம் இங்க தொழுது போன காலம் இப்போதை வந்திருக்கிறது சொல்லியிருக்கிறார் தொழுகை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு அது குருவான விஷயம் தருக முடியலை அப்படின்னு மறுபடியும் அந்த கல் இருக்கிற வேற தொழுதி செய்தார் ச மாதங்கள் அப்புறம் ஒரு நாள் ஒரு பிள்ளைகள் கிட்ட ஹண்டல் நேரத்துல சின்ன பந்தத்துக்கு இருந்து விளையாட்டுக்கு விளையாட்டு அப்படி பொம்பு பந்தயம் எரி போது கை கொஞ்சத்திலிருந்து இறங்கிட்டு அந்த கையை கருத்தை சண்டிச்சா அப்ப இதில் அவருடைய துணை வந்து அடிக்கடி சத்தம் போட்டுக்கிறாங்க ஒரு ஆறாவது டக்கரம் அது நம்ம நடத்தலாம் அதனால விடப்படாது போட்டுட்டு அப்புறம் வாங்கிட்டாரு டிரான்ஸ்பர் வாங்கி போகும்போது அவருடைய துணை யாரும் நம்ம என்னுடைய துணையாகிட்ட வந்து அம்மா எங்களை மன்னிச்சுடுங்க பாசிங்க காட்ச சொல்லுங்க நீங்கள் வீட்டுக்காரர்கிட்ட மல தடவை சொன்னா இந்த மாதிரி ஆலயத்தில் கல் எடுத்துக்கிட்டேனு சொன்ன கேட்டுறேன் அவர் ஆகிட்ட தண்டிச்சுட்டாரு உடந்துட்டாரு நாங்கள் டிரான்ஸ்பர் வாங்கிக்கிறார் அவருக்கு போகிறோமா அவர் கடந்து போயிட்டாங்க இன்னும் கருத்து நம்முடைய வேலைக்கு விரோதமாக எழுப்பினார்கள் அப்பப்போ சிக்ஷிட்டு தண்ணிட்டு ஒரு பயத்தை வந்து அது ரொம்ப ஆறுதலும் ஆசிரியமாக இருந்தது கிடையாது நாங்க வீட்டுல பிரேயர் பண்ண முடியும் அண்ணா சிங்கர் சந்தைக்கு ஆனா நாங்க பக்கத்துல காட்டுல போய் ஒரு விலையில ஜோ பண்ணிருந்தோம் ராத்திரி பத்து மணிக்கு போனா காலையில் அஞ்சு மணி வரைக்கும் அப்படி பல மாதங்களாக வருஷங்களாக அங்க ஒரு கருத்து பேசிட்டே இருப்பாரு இப்ப பேசுறதெல்லாம் நாங்கள் அது இருலையே எழுதுவோம் சின்ன தேச்சி பேசி எப்படி எடுத்துட்டு அப்படி கத்தன் அப்படின்னா முடிஞ்சுட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காட்டுல இருந்து இது பண்ணும்போது பலத்தை சத்தமா கட்டுது ரெண்டு பேரும் தான் ஜ பண்ணா ஊ பேர்லமான சத்தம்லாக்கத்தைலங்கித்திரம் வந்து இவங்களோட ஜ பண்ணுறது தைரியமா இருக்கிறாங்க வெளியூர்ல இருந்து ஆட்டம் அடிச்சு விரட்டணும் அப்படி சொல்லிட்டு அந்த நாங்கள் இருந்த விளைய சுத்தி அப்படி சுத்தி வெளியே பக்கத்துல அந்த சைடு சுத்தி வந்து ஜெயிக்கிற இடத்துக்கு பக்கம் வேறொரு அப்படி சத்தம் போடும் போது ஒரு கிழக்கு ஒரு அரை கிலோமீட்டர் கிழக்கு ஒரு ஊர் நூத்தி ராட்சி பேருந்துகள் இந்த மகிழ்ச்சி கஷ்ட பேர் கஷ்டம் அந்த ஊர்ல இந்த சத்தம் கேட்டுறாங்க ஊரு மக்கள் ஆறு வழி வந்துட்டு இருக்காங்க என்ன அடிப்படி நடக்க யாரு ஊர் ஊர்ல யார யாரு யாரையா எல்லாம் கஷ்டம் பண்ணிருக்காங்களா ஒரே ஒரு பையன் மாத்திரம் வளர்த்துட்டு ஒரு அப்புறம் மகிழ்ச்சிபுரத்துவா வழியிருக்காங்க என்ன பாட்டி அப்படி இல்லப்பா அந்த தம்பி மாதிரி பண்றாங்க அந்த கேட்டது சித்தமா இது அப்படி அவர் கவனிச்சு ரெண்டு பேரும் சித்தம் போட்டுதான் கேட்டார் அப்ப அப்படி இல்ல ஆறு பேர் களம் கிடைச்சாரு அப்படி உண்டாக்குற பிறகு அவங்க கிட்ட பதினேரையும் விட்டுட்டாங்க விட்டுட்டு கடைசியில ஒரு மந்திரவாதம் தான் எங்கூர்ல அந்த மந்திரவாத சொல்லி எப்படி ஆயிலும் ரெண்டு பேரும் பண்ணிடணும் அவருக்கு அறிமுகமான ஆளுதான் அதனால குருகாரி சேர்ந்து சொன்ன உடனே அதெல்லாம் சேர்ந்து அவரு காளி காளி சத்தி வச்சு கும்பிட்றாள் அப்புறம் அவர் அதை காளி சத்திட்டு அதுக்காக எல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது நாங்க அடுத்த ரெண்டு நாள் கழித்து காட்டுல ஜோம் அமாவாசை நல்ல இட்டு ரெண்டு வருடம் ட்ரெஸ் மாத்தான் தெரியும் ஆமா அப்படினு வெளிச்சி வெளிச்சந்திருக்கிறேன் அந்த வெளிச்சத்துல தைக்கிமா இல்ல வீட்டு இடம் இல்லை அதனால ஒரு மனப்படி முடியல காட்டு அன்னைக்கு தொலை கொஞ்சம் சொல்லிட்டு அனுப்பி இருக்கிறாங்க காரி பண்ணிக்குவேன் இங்க இருந்து புறப்பட்டு எவ்வளவு சேலத்துக்கு குளித்துக்கு போடுவோம் அப்படி சொல்லி ஒரு வழிபடுத்து கொடுத்தார் ஆமா அப்படி நான் போயிட்டு வரும் வந்த பிறகு வரும்போதுனால அவர்கள் அறிவிப்பார் அந்த அமைந்து போட்டார் அவங்கட்டு வந்த மறுநாள் நான் எங்களுடைய இப்போ ஒரு விவசாய கருக்க வழக்கு நான் இருக்க அதுல போய் குளிக்கிறதுக்காக வழி எல்லாம் வச்சு நிக்கும் போது பெரிய பாப்பைக்கு அவருக்கு வந்தார் என்ன காணி ஊர்ல அப்படி ஒருத்தன் மந்த கடீங்களா தெரியும் அப்படின்னா அவர் அன்றைக்கு பேச மாட்டார் தெரிஞ்சது போல அந்த ஊர்ல பலர் சேர்ந்தாங்க அப்படியே கூட்டத்தை படிச்சு அவன் இல்லாத ஒரு பகமே இருக்கு அப்படி கருத்துல இருந்து அப்படி இருக்கீ செய்யும் போது எதிர்ப்பு அர்த்தம் ஆசியது நாம அதை எதிர்க்கணும் அவங்கள்ட்ட பிரிக்கணும் நோக்கத்தேவனுடைய வேலை அப்படி நடந்தபோது நம்ம அறுவடை செய்ய முடியுது அப்படி இப்போது நாள்ல மாறுபாடு சந்தித்து விட்டு வேறுபட்டு அவர் லட்சித்துக்கு வந்து அந்த வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவங்கதான் மூவாயிரம் பேர் சேர்க்கப்பட்டாங்க ஆரம்பிக்க கூடியிருந்தாங்க எல்லாருக்கும் வசனம் தெரியும் அதை அற்புதத்தை எல்லாம் கண்டு நம்மளோட ஜென்ம பாசலு பேசுறார்களே அப்படி ஆச்சரியப்பட்டு எல்லாரும் குத்தப்பட்டாங்க நடந்துட்டோட பயக்க ஆரம்பிச்சாங்க அந்த வரலாறு நம்ம வந்து பாதை செஞ்சோம் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது சிலர் அப்படி இல்லாரு போதின் போயிட்டு இருக்கு நமக்கு அப்படின்னு செய்யறேன் கருத்தர் சொல்லறோம் கருத்தருடைய சத்தத்தை கேட்கிறோம் இப்படி இருக்கும்போது உங்க சகோதரிகள் குடும்பமா இருக்கிறீங்க குடும்பத்துல நல்ல எதிர்ப்பு ஊர்ல வந்து அவங்க எல்லாம் வேலை செய்யறதுக்கு எல்லாம் தடைய ஏன்னா அவங்களை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறீங்க கூட சேர்ந்துட்டாங்க இப்படி அவருக்கு ஒரு வெளிப்படுத்தலாகி இப்படி பாசுசுந்தரராஜுடைய சகோதரி திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாக சகோதரி ஆண்களுக்கு மூன்று சகோதரி ஆறு ஆண்களும் மூன்று பெண்களும் எங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒன்பது பிள்ளைத்த வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தி வெளியே போயிட்டோம் ஏழு மணி சமம் சமத்துல கலந்துட்டாங்க அப்போ அந்த பெண்கள் கலந்து அண்ணா பெரிய அண்ணா கேட்டிருக்காங்க உள்ளூர் ஆட்கள் வருவாங்க சாயங்காலத்துக்கு எல்லாம் வெளியூர் ஆட்கள் வராது ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எங்க இருந்துருக்கு கேட்டோன்னு இந்த மாதிரி நாங்க கைத்தாறது வந்துருக்கோம் என்ன விஷயமா வந்துருக்கீங்க தனிச்சி பண்ணி சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லல கட்டி விடுவோம் விடக்கூடாது ஊர்லயும் பலர் எல்லாம் கச்ச கட்டி எல்லாரும் கோயில் முன்னாலும் கூடி இருந்திருக்காங்க நாங்க வெளியே போயிட்டு வந்தோன்னு தர முடியும் இப்ப நாங்க விஷயமா வெளியே போயிட்டு வந்தோம் வந்து அவங்க இடத்துல பேசிட்டு சரி சாப்பிட்டீங்களான்னு வெளிய விடுங்களை விட்டு வந்த ஆளுக்கு வெளிய விட்டுடா சொல்லி கட்டுறது போன அந்த சூழ்நிலை தவிர ரெண்டு பேரும் வரும் இன்னொரு அந்த பேரையை தம்பியும் அவர் ரெண்டு பேரும் தூக்கி ரெண்டு வழியை விட்டுவாங்க பால் தம்பி சரி சரி இப்படி மாத்தி மாத்தி விடுவாங்க ஒரு பேர்ல விட்டு அடுத்த பேர்ல அவரு ரொம்ப நேரம் தகவல் அனுமதி பாங்கறது பெரியவங்க ஒரு சார் பெரியவங்க இல்ல அவங்க தரத்துல உள்ள ஆள் தூண்டி விட்டே இருக்காங்க புள்ளிடா அவங்க இல்லாம பொண்ணு வாங்க வர்றது அங்க அனுமதிக்கிறது ஆண்டி சொல்லிட்டு அவங்க தூண்டி அப்படி நான் அந்த பக்கம் போனேன் போனா அவன்கிட்ட பார்த்தது என்ன இருந்தது இல்லாம பெரிய ஒரு விஷயங்க எப்படி ஒரு சகோதர உருவத்தான் வேடிக்கை பாக்குறதா அந்த வேலையா என்ன செய்ய முடியும் சொன்னா கேட்க மாட்டேன் சொன்னா கேட்பாங்கதான் இப்ப நீ நான் சொன்னா நான் கேட்பேனே அப்படியே கேட்க மாட்டாரு என்ன காரணம் சொல்லி என்ன கூடாம உங்க வீட்டு பிரச்சனை வேடிக்கை பார்க்க மாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்ன இல்ல அது அவருடைய அனுமதி அண்ணன் மாதிரி அனுமதி இல்லாம நீங்க சம்பந்தம் பாக்குறீங்களா அவள்தான் யாரோட வந்து இருக்கிறாங்க சபைய ஆட்கள் கேட்டுதான் தயாரிப்பு வந்த ஆளுக்கிட்டு அந்த ஆளுக்க என்ன பண்ணுவாங்க தெரியாது அவங்க கிட்ட சண்டை போடாங்களோ அப்படிதான் நடந்துட்டு இருக்குங்க சண்டை சந்தோஷம் இருக்கேன் நல்ல பழக்கம் இல்ல அவங்க அனுமதி இல்லாம நான் கடவுள் கட்டி விட மாட்டப்பி சொ அவர் வந்து அந்த பொண்ணு வேண்டாம் அப்பா ஒரு இடத்துல பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு பொண்ணை பார்க்க போட்டு போனோம் காலையில அப்படின்னு சொல்லிட்டு காலையில ராத்திரி பேசுகிறாங்க காலையில் போக முடியல இப்ப காலையில இருந்துச்சு திரும்பி போய் கழுத்துனா இப்படி திரும்பி போச்சு அப்பா பாட்டை பேசணும் பாடியோட சேர்த்துன்னு தெரிஞ்சுன்னு பேசணும் இன்னப்பா கழுத்து முடியாச்சு இன்னமும் ராத்திரி அப்படியா பேசப்பா அப்படின்னா ரெண்டு மூணு நாடு பார்த்து முடியல பிறகு என்னக்காங்க இருந்து கடிதங்களுத்துக்கணும் திரும்பிட்டு பிறன்படுக்கிறது பே மறுபடியும் இவருக்கு ஒரு இரண்டாவது சதுர அவர்களை பரது சரி தரண்டா மூத்தது சரியून இருக்கு மூத்தது சரியून कोणी पडत नाही पडतले आधी पेशीतलो अबे ரெண்டு वे वे शांत इतने मात्र यान करतात तो तर मंडळतरंगी अर्पण अबे बल्या म्हणलं सांगणं शक्य नाही आमने मात्र पुढे आयो जननरेला म्हणती त्यासारखं आपण आम्मा तनेच मारले आपणApiException लाच तो वाकडे तनेच मारत तिमणच बोलतो நீங்க இஷ்டப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஆளு அவங்க குடும்பத்தை கட்டி கொடுக்குற மாதிரி தான் கட்டிடுங்க இல்ல நான் கட்டி கொடுக்குற மாதிரி நான் உள்ள ஒரு ஆள் கட்டி கொடுப்பேன் எனக்கு தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுற அவரு சொன்னாரு தடைசி நம்ம நம்ம நம்ம ஜாதியில கட்டி போடுவோம் அப்படின்னு சொன்னாரு ஆமா எல்லா இடத்துல எல்லா சமுதாயத்துக்கு எல்லா இருக்கு அதோட தாந்திரம் கொறைஞ்சு விஷயம் அவங்க இடத்துல போகணும் அப்படின்னு அவங்க இருக்கணும் அப்ப நான் ஜாதி பற்றி நான் ஒன்னு சொல்ல முடியும் சபையில இருக்கிற ஒரு ஆண்டு கேட்டுட்டு போவது தான் எங்களுக்கு ஜாதியெல்லாம் கிடையாது கிறிஸ்து ஆனால் ரெண்டு மில்ல இருக்கிறேன் எல்லாரும் கிறிஸ்து இருக்கிறாங்க சொல்லி இருக்குது அந்த கொள்கையில நான் இருக்கிறேன் அப்படி சொல்லணும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படி நடந்தா நாங்க கொஞ்சம் இருக்கு நான் கல்யாணம் நடத்த போறது சொல்லி ஆச்சு இது கல்யாணம் நடத்தும் போதும் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த தைரிய ஆயிடுச்சு வந்தவர்கள் பிடிச்ச அடிக்கலாம் கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லாத பண்ணலாம்னு அவங்களை தீர்மானம் போட்டாங்க அப்ப நாங்க ரெண்டு பேரும் உக்கமாட்டோம் பயந்து விளகுற மாதிரி அவனை போல ஒரு உரிமையே கிடையாது கிடைக்கணும் நஷ்டப்படுத்த குடும்பத்தில் எல்லாரும் அவன் கும்பிடணும் அவங்க இருக்கணும் எந்த மதத்தில் இருந்தாலும் அதை சாப்பாடு வேலை ஆனால் கருத்தருக்காக பிரிந்து யார் கூட அடிக்கிறோம் அப்படி இருக்கும்போது விஜய்தான் சொன்னால் அந்த காரியத்தை யார்ட்டு சொல்லக்கூடாது புறப்படுறதுக்கு சில விராடிகளுக்கு முன்னா தான் வீட்டை தெரியப்படுத்தணும் என்ன தடை செய்யறதுக்கு சாத்தா சட்டம் நீங்க சந்திரிக்க ஐரண்டி புறங்கிற மாப்பிள பேரு சுந்தர்ராஜ் ஆமா ரெண்டாவது மகள் கைத்தாறு கைத்தாறுல அப்படி பேர் ஜான் ஜான் அப்படி ரெண்டு கார்டு அடிச்சு நாளைக்கு ஒரு கம்பளங்களை பண்ணலாம் கல்யாணம் அடிச்சுங்களா யாரும் வச்சுட்டு யாரும் கொடுக்கல என்ன அந்த ரெண்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு மாத்திரதான் அந்த கார்டு கொடுத்திருந்தேன் ஆமா அந்த யாரும் கொடுத்து கொடுத்த பச்சை கடல கல்யாண நாடு வந்தது அப்புறம் அந்த அன்னைக்கு மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வந்ததுல ஒரு அம்மா வந்து ஒரு பெந்தக்கௌசம் அந்த மாதிரி புருஷன் வந்து விஷயம் தெரிஞ்சு அவருக்கு அங்கிருந்து தகவல் கொடுத்தாரு பெண்ணு பார்க்க வந்து அன்னைக்கு கழிப்பட்டேன் அது பெண்ணை போறதுக்கு வந்து தடைகள் பண்ணுவாங்க தானே நான் போலீஸ் அந்த வேன்ல பொண்ணு குடிச்சவருக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டு நான் சொன்னேன் அந்த கடவுள் பாதுகாப்பு கூட்டிட்டு போற மாத்த அப்புறம் நான் என்ன காப்பாத்தி கொடுக்க எந்த பொருட்களான கேட்டது சரி அப்படியே விசுவாசம் இருந்தால் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது ஜெயிச்சுட்டு இருந்தோம் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஏதாவது சின்ன சின்ன கொஞ்சம் சாமங்க காசு ஜாஸ்தி கிடையாது கும்பாயிருந்த வந்து கொஞ்சம் பணம் இருந்தது பிள்ளைங்க அந்த செலவாயிட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காசு இருந்ததை கையில் வச்சுக்கலாம் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ஆச்சு வாங்கிய மாட்டேன்னு சொன்னேன் இருக்கும் ஆழ்த்த மாதிரி இருக்க அது ஏன் மனைவி இங்கே அண்ணாசி பெரிய அண்ணாசி மனைவி தெரியாம இருக்காது இப்ப கல்யாணம் எங்க கல்யாணம் அது இப்படி கேட்டு வந்து இப்ப கல்யாணம் இப்படி போகணும் அதான் போகும் சொல்றேன் என்ன பெண்கள் வந்து ரகேசியத்தை காத்துக்க மாட்டாங்க எல்லாரும் சொல்லிடுவாங்க கொஞ்சம் பெற்றதுனால எல்லாருக்கும் ஆவியல் உண்டு அப்படி சரிசனா கிடச்சா பிள்ளைகள் அம்மா எல்லாரும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாரையும் ஆவினாலும் நடத்தப்படுறோம் இல்லையா அப்போ எல்லோரையும் ஒரு இருபது உண்டு சென்னை புறம் போட போட்டு புறம் தாச்சு அரை மணி நேரத்தில் எல்லாம் புறம் போட்டுக்கிறாங்க புறம் போடும்போது ஆமாம் பத்து மணிக்கு போட்டாங்க நிசத்து மாயிட்டு வீடு ஊருக்கு ஒரு பத்து மணி அந்ததான் ஊருல நாய்கள் குறைக்க ஆரம்பிச்சுட்டு நாய்களும் சேர்ந்து ஆமா எல்லா நாய்க்குளையும் தண்டிகளும் பூந்த மாதிரி நாய்க்கு பூந்து எல்லாம் வாழ் வாழ் வாழ் வாழ் யாரையும் ஊரை சுத்தி சுத்தி சுத்தி சுத்தம் ஒரு காலம் என்ன விஷயம் தான் ஒரு தடவை ஒரு விட்டு வெளியே சுற்றி வர மாட்டேன் அப்படி நான் எல்லாரும் அமைதி ஆயிட்ட நாயம் அடிச்சுட்டு நாய்க்கு கட்டிடம் நாய்கள் அமைதி ஆயிட்டு ஒரு அமைதியா பத்தியாயமாடனே தூக்கறப்பட ஒரு திருவுலதான் போகுது திருவிழா போன கண்டுவாங்க அஞ்சாறு போகும்போது பாத்துடுவாங்க தானே ரெண்டு தங்கச்சி மாறு இருக்கு மாதிரி விளைச்சி மாறி சொல்ல முடியாது சாதாரண விளைச்சம் அதுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் ரோடு ரோட போய் சேர்ந்தோம் அவ யாருமே காணல அப்படி ஒரு அம்மா அப்பா இரண்டு நான் பொண்ணு ரெண்டு பேரும் காலையில் குருணும் அதனால இவங்க ரெண்டு பேரை வீட்டுல விட்டு போனோம் பெரியதான் யோசிப்பாட்டு கொஞ்சம் பேர போனோம் அப்படி போயிட்டு நாங்க அந்த ரோட்ல போய் சேர்றோம் இத்தனை மணிக்கு வரக்கூடிய ஒரு பஸ் பத்தரை மணிக்கு நமக்காவது யாவற்றையும் அது அந்த பஸ் அப்பறமாக வச்சு கரெக்டா கொண்டு போல நாங்க இந்த பஸ் பார்த்து யாரும் கிடையாது கண்டாரு அந்த பஸ்ல ஏறி போய் ஒரு ஒரு கிலோமீட்டர் போனோம் பெரியமாருந்து நான் பாத்து நடந்து வந்து இருந்தா மறிச்சிருப்பாரு மறிச்சிருக்க பாதுகாத்து வழி கொண்டு வந்து வழி வந்து பஸ் ஏறி அங்க வந்து சேர்ந்து சேர்ந்து கல்யாணம் வீட்டில் கல்யாணம் முடிஞ்சது கல்யாணம் முடிஞ்சு அவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டோம் ஒரு எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டோம் அப்புறம் மூத்த தங்கச்சி தங்கச்சி புருஷனாக சேர்ந்து அது கூட பெரிய தம்பியை அந்த கூட அனுப்பி மாவட்டத்தில் பொண்ணை விட்டுட்டு நீ உங்களுக்கு வந்துடு அஞ்சு பாசன நாளைக்கு அனுப்பிட்டு நாங்கள் வந்து சேரல அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு நாங்கள் இருந்தோம் அப்படி இரவர்கள் நாங்கள் தங்கிருந்தோம் இவர்கள் தங்கி ஒரு மண்டபத்தில் தங்கி வச்சுருந்தாங்க அது ஆத்திர கலக்கமா இது ஒண்ணுல நடக்க முடியும் சொல்றேன் நடக்க வீட்டுல கலக்கமா இருக்கு துக்கார்ல சரி பதினோரு மணி மேல அவங்களை அனுப்பிட்டு நான் ஊர்ல புறப்படுறேன் பெரிய கல்யாணம் ஆகிடுச்சு எல்லாரும் குடும்பமா இல்ல இல்ல குடும்பம் முதல் நாள் அவங்க அனுப்பிட்டு போயிட்டாங்க முதல் நாள் அனுப்பிட்டேன் அவங்களை அனுப்பிட்டு மொத்தம் தண்ணீர் மீட்டு விட்டா வீட்டுல சாயங்காலம் வந்து சேர்ந்துருக்கிறாங்க சேர்ந்து சாயங்காலம் பிரேயர் பண்ணலாம் அப்படி போட்டு சாயங்காலம் பிரேயருக்கு ஆரம்பிக்கும் போது அண்ணவரன்ற சாடி தாங்க சாடி எல்லாரும் சீயத்துக்கு விஷயம் சுயத்துக்கு வந்துட்டு ஜெவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் அப்படியே வந்து பக்கத்துக்குள்ள ஒரு காரணம் இல்லை படம் வச்சுக்கிறாங்க வந்து அடி நல்ல தம்பர் உடல்ச்சி லைட் அம்மா அப்பா அடிச்சு அப்படி எல்லாரும் அடிச்சி படிச்சிட்டு இருக்கும் போது ஒரு சத்தமா இருக்கு அண்ணாச்சி மண்ணா பாத்திரத்தான் கடத்த ஆரம்பிச்சாங்க நம்ம எல்லாம் மட்டு பெண்கள் சாப்பிட் போய் எல்லாம் அழிப்பாங்க அங்க பைனி பனை பனையில் உள்ள கருப்பு கட்டிய கட்டி கட்டி அதை கருப்பு கட்டினா ரொம்ப உறைஞ்ச வச்சு கட்டி ஆகும் ஒரையாவது கோளாக இருக்கும் ஊத்தி போட்டுப்பாங்க மழை காலத்துல யூஸ் பண்றாங்க அப்படி ரெண்டு பானை வரைய கருவெட்டி ஊத்தி போட்டிருக்காங்க அதை சாக்க வச்சு அதையும் தூக்கி வச்சு ஆளுக்கு ஒரு பானை தூக்கி போட்டாங்க இவங்க என்னென்னு கொண்டு போனா தெரியாது இடத்துல படத்தை எல்லாரும் அழுத்தே இருக்கிறாங்க அதுல எங்க என்னுடைய மனைவி திட்டாங்க அவர் குழந்தை சின்ன குழந்தை கை குழந்தை வச்ச பிள்ளை பூங்கப்புள்ள எம் சின்ன பிள்ளை அது கையில வச்சுட்டு அப்படி ஒரு தோன்பட்டுல சேர்த்திருக்கிறான் அவளை இப்படி கணக்கா இருக்கு பண்ணக்காரியே அவ வந்துதான் அந்த வீட்டில் உள்ள கெடுத்ததே அவதான் தோணலை இருக்கிறாங்க அடிச்சு அங்கே இருக்காங்க கண்டுக்கு மறைச்சிட்டாரு அப்புறம் எங்க அண்ணாச்சு ரெண்டாவது ரெண்டாச்சிருந்து நான் எங்கேயாவது குடிச்சு அனுப்பி இருக்கிறேன் ராத்திரி இப்படியாவது வருவான் அப்படின்னு கையில ஆயுத கம்பலம் அச்சுட்டு வீட்டை உங்களுக்கு எல்லாம் கடி உண்டு காலையில கேட்டாங்க எங்க பேருக்கு வந்த உடனே அடிஞ்சு விட்டாங்க வேகத்தில நம்ம தெரியும் ஆனா இதுவரைக்கும் நடத்திட்டு அப்படி அப்ப அதுவரைக்கு ஏதா தெரியும் அதுக்கப்புறம் அளவு ஆவேசம் ஆயிடுச்சு அப்படியே ஆவேசமா இருந்தாங்க அதை செய்ய மாட்டாங்க போட்டு அப்போ கடைசியாச்சு ஆச்சு நாங்க நான் வந்துட்டேன் வர்ற முன்னாள் அப்பா வந்து என்னுடைய அப்பா தாப்பனா இருந்து வெள்ளியூர்ல பஸ் ஸ்டாண்ட்ல எதிர்பார்த்தே இருந்திருக்காங்க தனியாக போறக்கூடாது வந்த தலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் துணிச்சியா எல்லாம் நெசவுத்தூள் எல்லா வீட்டுலயும் தெரியும் நெசவுத்தூள் காலையிலயும் ஆனா யாரும் துணிச்சியில ஊரெல்லாம் விசப்தமா இங்கேயும் யாரையும் இறந்து போன போல தொகுடு மாதிரி எல்லாருமே அமைதியா இருந்திருக்காங்க ம்ச்சேன்னை பண்ணாரு ஆளுக்கும் பயக்க வேண்டிய அவசியம் இல்ல ஊருக்காரங்க தூண்டி விட்ட உடனே பண்ணிவிட்டு சாத்தான் தூண்டி விட்டு அப்படி இருக்கும் அப்ப வந்து வெள்ளூர்ல பாத்துக்கா காணல சரி திருநெல்வேலி போன திருநெல்வேலி இருந்துக்கிறாங்க திருநெல் இருந்த ஒரு பஸ்ஸையும் பார்த்துட்டு வரல போயிரணும் அப்படி சொன்னிக்கும் நான் அங்கிருந்து வரத்திற்கு வந்து பஸ்ல ஒரு பன்னெண்டு மணிக்கு பஸ்ல வந்து இறங்குறேன் இறங்கி நான் அழுதுட்டாங்க ஏன் பாழுகிறீங்க அப்படின்னு கேட்டேன் அது இந்த மாதிரி பண்ணி போட்டாங்க தனியை போக கூடாது இருக்கு தலை இடத்துல இருக்காங்க போலீஸ் வந்து தான் போகணும் அப்படியா அப்படின்னு நான் அவரோட செப்பலை கலந்துட்டு பிளாட்ஃபார்ம் ஜோம் பண்ண நீங்க சொன்னதை நான் சிதைக்கிறேன் ஆனா இனி என்னுடைய வீரை பாதுகாத்து கொண்டிருக்க நான் போலீஸ் உதவித்தோட தான் போகணுமா அப்படி நான் கேட்டோம் ஒன்னும் ஒரு ஒன்றும் தொடங்க மாட்டேன் என் கண்பண்ணியோட பயன் எல்லாருக்கும் உண்டாயிடும் அப்படின்னு சொன்னாரு சரிப்பா வாங்க விட்டு பாத்தர் தான் சரி நாங்கள் வள்ளியூருக்கு வந்தோம் வள்ளியூர்ல அந்த பெரிய தம்பியை ஐரின்னு பொறுத்து கேட்டு வந்தாக்கியா மூத்த சௌகரி கொண்டு விட்டுறாரு அவர் ஊருக்கு வந்துருக்கிறார் அவருடைய மனைவி வெளியை வந்து காத்து நின்று உள்ளவற்ற உற்றாடிச்சு அந்த அம்மா சொல்லி நீ வள்ளியூர்ல இருங்க பாஸ்வந்த தேதி <screenfruit> <Database> <pelled> <thukanya> <busy> <a> <telopeivals> வந்தாச்சுரா வந்தாச்சு ரெண்டு அண்ணன் ஒரே நேரத்தில் தலை நீட்டு பார்த்தாங்க நான் அவளை பார்த்தேன் வரவும் இல்லாண்டி சூடு இல்லையா பயத்தை கொண்டு போன அப்படின்னு ஏதோ ஒரு பயம் அது என்ன அப்படின்னா காலையில் குருவான்ற உபதேசார் வந்து அவர்கிட்ட பேசிட்டு நீங்க கல்யாணம் உங்களுடைய அனுமதி இல்லாம கட்டி கொடுத்ததுக்காக தகராறு பண்ணுங்கன்னா நீங்க அதை அவர்கிட்ட பாசிட்ட தகராறு பண்ணிக்கணும் இந்த பெரிய ஆட்கள் அடிச்சுட்டாங்க நம்ம அது தப்போது தப்புன்னு தெரியுமா வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சு வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும் சேர்ந்தோன்னு ஏன்ட்டு நடந்தது அப்போ அவங்க ஆளுக வந்துட்டு நடந்து போச்சுன்னு சொன்னாங்க அப்புறம் சரின்னு ஒண்ணு அவங்களை கேட்கல இல்ல அம்மா சொன்னாங்க பண்ணிட்டாங்க சரிம்மா போட்டு சரிதான் பண்ணி சாப்பிட்டீங்களா இல்ல நேற்று மத்தியானாங்க சாப்பிட்டுதான் ராத்திரி ஆச்சு பிள்ளைகள் ஒண்ணும் சாப்பிடலாம் எல்லாம் படுத்தாலும் சரி இப்ப மணி ஆயிட்டு நான் ப்ரேயர் பண்ணுவேன் பிரேயர் போடுற பாயம்னாரு தம்பர் எல்லாம் உடஞ்சீர்ப்பாங்க அடிச்சுவிடு அப்புறம் சரி வாங்க அப்படினு சின்ன சின்ன லைட் மணிக்கு வச்சு பிரேயர் பண்ண ஆரம்பிச்சோம் வரலாம் யார பக்கத்து வீடுகள்ல வந்து இங்க கேக்குறாங்க என்ன பண்றாங்க அம்மாற விட்டுட்டு போயிருவாங்க பார்த்தோம் அப்படி நினைச்சா அன்னைக்கு அறுத்து பயங்கரமா ஆலை விழிப்பு ஆமா எனக்கு ரொம்ப மகளும் ஒரு ஆயுதம் வாக்கம் பண்ணு காரணமா இருந்தாலும் எனக்கு தெரியும் அவன் அங்க பேசிட்டாரு சாபம் போட சாப்பிட கத்திரப்படிச்சாரு ஆறுதலாயிட்ட எல்லாருமே துக்கம் அப்படி மாறிவிச்சு அவன் உங்களுக்கு துக்கம் சந்தோஷமாக மாறும் கத்தபடி சத்தத்தை கேட்டுக்கொண்டது மாறி விஷயம் பண்ணி இப்போ மணிக்கு பாத்திரத்துல பாத்திரம் அள்ளாங்களோட பாத்திரம் பாத்திரம் அடிட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் பக்கத்துல தோட்டம் வாழைத்தோட்டம் வாழைத்தோட்டம் அப்படி சொன்னது எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் காலம் நாங்க ஆட்டோமேட்டிக்கா ஒழித்து ஆரம்பிச்சு ஆமா அப்படி பொருள் போச்சு ஒண்ணு கிடையாது வீட்டுல ரொம்ப எல்லாம் அழுட்டு என்ன பணம் படம் பேப்பர்லாம் பிரிச்சு அதுக்கப்புறம் தான் கழிச்சு பையன் கிடைச்சிட்டு வந்து எடுத்துக்கணுமா அவங்க பையன் வச்சுருமா அப்படி நீங்க எடுத்துட்டு போனியா கபடி படலாம் ஏதாவது பொருள் காணும்னா எங்க எடுத்து விட்டேன்னு சொல்ற எடுத்துட்டு போனீங்கன்னு என்ன செய்ய நீ எப்படி செய்யல அப்பா அம்மா தூக்கிட்டு போனாங்க அப்படின்ட்டு வேணாலும் வேணாம் ஒண்ணு வச்சிருந்தா தீவிரி பாண்டி வச்சா என்ன ஒரு பிச்சு பேப்பரோட போடல கண்ணாடி ஒரு ஆள் அறுவாட வசதி நீட்டு வாங்கி நிற்குது வாசல்ல சரி என்னடா நம்ம வீட்டு முன்னால அறுவாழ் வச்சு நீட்டி பாத்தேன் அண்ணாச்சு நிக்கிறேன் சின்ன ரெண்டாச்சி சின்ன நாடாச்சு ஒண்ணு கொல்லாமட்டும் மாட்டா நானே ஸ்ரீபகுதி பார்த்தேன் அம்மா நிக்கிறேன் அப்புறம் ஏன் இப்படி என்ன கொண்டனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது கிடைக்குன்னு பாக்குறீங்களா என்ன சொத்துல பிள்ளைங்களுக்கு எனக்கு பிள்ளைங்க இருக்காங்களே உன் சொத்துக்கு ஆசைப்படல நீ வந்ததுல இருந்து எனக்கு சமாதானம் இல்லை உடம்பு வேதியா போச்சு நீ கத்தன் உடம்பு நீங்க கொல்லணும் கத்திரதான் செய்திருப்பீங்க கத்தரிச்சி இருப்பாரு கத்தடத்துலேஷ் நீ எனக்குறதுக்கு எனக்கு உதவி பண்றியா பயமும் தெரியும் பேசாம அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கா நான் போயிட்டு இருந்தேன் நான் கோபத்து நினைக்கிற சிரிச்சுட்டே போறானே சிரிச்சு சிரிச்சு எத்தனை ஆட்களிக்கிற பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு இருந்தாரு போயிட்டு இருந்தா நமக்கு ஒரு கோபம் வரல நிந்திக்கிறவருக்காக துன்பப்படுத்துக்காக ஜெபம் பண்ணுங்க சொன்னாரு அப்படிச்சு போயிட்டு ஆட்களுக்கு சந்தேகம் முறைப்பட்ட காலம் வந்தது அவருதான் முதல்ல வந்து என்ன எல்லாரும் அடிப்பாரு அப்படியே சின்னவர் தான் இவரு எல்லாம் அடிச்சு போட்டாரு அது ஒரு ஆள் அப்ப நான் ஞான அப்படின்னாரு சரி அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நான் பெண்கள் கொடுத்தேன் அவர் ஆண்டுகள் கொடுத்தாரு அப்ப ஆண்கள் முதல் வசூல நினைக்கிறாரு ீங்கள கை வந்து நீங்க வந்து அப்படியெல்லாம் கருத்து அற்புதம் செய்து குடும்பத்துல ஒன்று இருக்கும்போது ஆயிட்டு அப்படி இருக்கும்போது ஒரு வீடு ஒண்ணு வெளிப்படுத்துனாண்டர் அப்ப அந்த பூமியை நான் கேட்ட ஆண்டு இடத்துல ஏன்னா கொஞ்சம் பூமி எல்லாம் சொந்தது பொதுல கிடக்குது இதுல என்னோட சேர் வாங்கி நான் ஒரு சின்ன ஆலயம் கிட்ட நான் ஆராதிக்கிறாண்டவரு அப்படின்னு இல்ல ஆலயத்துக்குன்னு ஒரு அடுத்த பூமி அளந்தாருன்னு இருக்கு இல்லையா பூமி உண்டு கொண்டு போதும் அது யாரு கையில இருந்தாலும் எந்த விக்கிர போட்டையா இருந்தாலும் காலம் வரும்போது மாறிடும் அப்படியே ஆலயமும் மாறி யாரும் தடுக்கவே முடியாது அப்படிதான் நமக்கு நிறைய இடத்துல விற்கிற இருந்த இடத்துல தேவாலயம் கட்டுற கட்டியை தந்திருக்காரு அப்படிதான் நடந்துருக்கு அங்கதான் கேள்வி தரன்னு சொன்னது பேசி இருந்தார் சரி ஆயிடுச்சு அதை கூட கூடாது நம்ம ஊர்ல போயிருந்தோம் ஒரு இடம் கூட கூடாது அப்படின்னு சொன்னோன்னு அவருக்கு ஆயிட்டாரு அப்புறம் பின்னால ஒரு நாள் போய் கேட்டேன் அப்ப கேட்டப்போ இல்ல ராஜு நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுத்தலாம்னு நினைக்கிறோம் அப்படி இது பொம்பளை பிள்ளை கொடுத்துடான்னு நினைக்கிறேன் அவருக்கு அண்ணாச்சி பையன் ஆள் அப்படினு ஆண்டர் பேசுவார் இது ஊரையும் அவனோட ஆண்டலும் பைபிள் கொடுத்தாச்சு நீ பேசிட்டு இருப்பாரு அவரு அதனால இப்ப ஆண்டல் பேசினாரு ஏமாத்துறா ஆளுக்களை ஏழைகிட்ட அப்படி ஆண்டர் பேசினார் ஏன் கிட்ட நான் வாங்கி கொடுக்குறேன் சரி அதோ அந்த பணத்தை வச்சு ஒரு ஒத்தி விட்டு வாங்க சொல்லிட்டு அப்ப அது வந்து முதல்ல நகை மனை மனை நகை விட்டு அப்ப அதை வந்து அந்த ஒத்தி வீடு வாங்கிட்டேன் ஒத்தி வீடு வாங்கி வச்சு வாங்கி ஒரு ஒரு ரெண்டு வாரத்தில் அவருக்கு வந்து வேலை ஆயிடுச்சு அப்ப சொன்னார் ஆண்டவர்கள் தர மாட்டாங்க ஒரு வாரம் தடுத்துருக்கிறான் அவனுடைய வாரிசு பையன் பையன் வந்து தருவாங்க அதை எதிர்பார்த்துருந்தோம் அவரு சில மாதங்கள் கிடைச்சது அவரு உங்களை கூப்பிட்டு கொடுத்தாரு ராஜில பூமி வாங்கிக்கணும் சோமிலாம் போயிட்டு பணம் அவர் அங்க அந்த பணத்தை வீடு வாங்கிட்டேன் ஒரு வீடு வாங்கி அந்த பணம் இல்லை இப்ப அவர் தர மாட்டாரு வாங்க வேண்டாம் சொல்லியாச்சு இல்லையா பணத்தை வாங்கிட்டு எழுந்திரா சேர்த்து நான் வாங்கல ஒரு கேட்டீங்களா தெரிஞ்சு போட்டான் அதனால நான் இழுத்தர்றேன் அவன் தாயாரும் அந்த அம்மா அம்மா மனித கேட்டுது சரி அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் பணம் விடணும் பணம்னா இவரை என்ன பண்ண அம்மா உடனே சுத்தோன்னு கருந்திரா அப்போ சொந்த கிடக்குது அது தவிர ஒண்ணு இல்லைன்னு ஏன்னா அங்க ஒண்ணு ஒண்ணு வைக்கிறோம் எல்லாம் பாட்டுன்னு ஷேராது சொல்ல மாட்டாங்க அதனால அங்க போனேன் அப்படியே மாமியாட்டு பேசுனேன் இப்படி எனக்கு ஒரு ஆலித்து தூய்மை அப்படி பணம் வந்து இதை வச்சுதான் வாங்கி இருக்கிற வழி இல்ல உங்களுக்கு தெரிவிக்கல தெரிவிக்கல ஊழியர்காரியாவே அப்படி சொன்னோன்னா நம்ம ஒரு கஷ்டப்படுத்தி எடுக்க முடியாது அப்படி கஷ்டப்படுத்தி கேட்கல பத்திரம் ஒரு பத்திரம் அங்க ரெண்டு பேர் இருந்தாங்க நான் ரொம்ப சின்ன பையன் பஜ போட போய் நிக்கிறேன் ஒரு ரிஜிஸ்டார் ஒரு பெரிய ஆளு ஒரு பீனு கிறிஸ்தவங்க என்ன பாத்து கணக்கு அப்போ நான் உட்கார உட்கார மாட்டேன்ட்டேன் உட்காரு சப்பட <muchas> சமைக்கன்று உலகத்துல உலகத்திலே முதல் முதல்ல அதுக்கு என்னோட மனைவி கேஷரிமா கொடுத்த வயலுக்கு பணத்தை வச்சுட்டு அப்படின்ட்டு அவர் கூப்பிட்ட நீங்க வரல என்னையா என்ன குற்ற இல்ல குடும்பத்தில் உள்ள ஆள் இல்ல ஒரு ஆளுக்கையெழுத்து சொல்லி அவருக்கு வாங்கி போடுவோம் அவருக்கு அப்ப தெரியாது அப்ப முடிச்சு வர சொன்னா இல்ல அண்ணா சொன்னீங்களா என்கிட்ட கூட கட்ட சொன்னா வாங்கிட்டு என்ன வாங்க தமாசுக்கு சொல்றது அடுத்த இப்படி எல்லாருமே அப்படி கட்டணும் இல்ல அண்டு வாயில அடைச்சு அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல ஊர்ல காலையை கட்ட விடாம உள்ள போடாத அளவுக்கு நாலு பக்கமும் வேலை அடைச்சு விட்டாங்க அடுத்த பிளாட்டுக்காரங்க ஒரு குள்ள கூடாது கோயில் கட்ட விட கூடாது அப்படி வேலை அடைச்சு போட்டாங்க அப்போ விஷயம் தெரிஞ்சு யாருக்கி சொன்னாங்க நாங்க வெளியே போயிட்டு வந்து சரி அந்த இடத்துல ஒரு வேகையில் போடுங்கிட்டு உள்ள போங்க நம்ம பூமி அங்க போய் ராத்திரி ஜவு பண்ணணும் இடத்தை பிடித்தீங்க வேகை அடைச்சி கொஞ்சம் அமைதியா இருங்க அது கெட்டுனால பாதையெல்லாம் வரும் ஒரு மூணு அது கிடையாது ஒரு ஆள் சுவையினமானாலும் கூட பள்ளியூர் கொண்ட முடியாது ரொம்ப தூரம் போய் தான் மறியும் அது மாட்டு வண்டியில்தான் போகணும் கார்கள் உள்ள வராது அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துள்ள வயல் காட்டு ஒரு சைடுல காரே போங்க போன் போட முடியல நான் வயல் அப்படியே பரட்டோம் அப்ப மூணு செஷன்ஸ் ரோடு வரோம் இதே பிளாட் கூட ரோடு வரோம் என்னது திரும்ப இந்த தெரு கிட்ட கூட ஊர் தெரு கூட அந்த நேடு கூட அந்த தெரு கூட நம்ம அப்படியே வச்சட்டோம் நம்ம நம்ம கடச்ச மலைலாம் ஊர் தெரு எல்லாம் காஞ்சி எல்லாரும் பக்கத்துல எங்க தண்ணி கிடையாது அங்கதான் போவாங்க மோட்டர் அந்த கடத்துல உப்பு தண்ணி யாரும் பயன்படுத்த மாட்டாங்க பார்த்தா ஒரு சப்பா இருந்தது அப்ப நான் எடுத்து கடந்த தண்ணி சப்பா இருக்கு யாரும் எடுக்க மாட்டாங்க தண்ணி கடலாம் மாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து பாட்டாங்க அப்படிப்பட்ட வசதி எல்லாம் வரும் அமைதியா ரோடு தண்ணி டாங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அங்கேயே மண்ணு துளைச்சி தனிச்சு மரில் தண்ணி கோரி விட்டு வாங்க மண்ணு உடைச்சி ஒரே ஒரு ஆள் ஒரு மேஷன் ஒரு ஆளு ஒரு சின்ன கோவில் எல்லாம் போட்டு போட்டு கோயில் இருக்கு இப்ப பெரிய ஆளு இருக்கு மாகமேச்சூரத்துல அப்பமே நிறைய இடத்துல அந்த பக்கத்துல கள்ளிக்கொளம் காலேஜ் இருக்கு அங்கிருந்து அவர்லாம் கூட்டிட்டு அப்படி பெரிய அற்புதம் முதல்லாவது வெளியே போன ஒளி எந்த அங்கிருந்து முதல்ல போன சேர்ந்து நாங்களைதான் போய் ஜோ பண்ணு அப்போ ஊழியங்களை நீங்க நாளைக்கு வச்சு சேலம் போகணும் நாங்க இப்படியே போனதே இல்லாத வரைக்கும் வெளியே ஊழியங்களுக்கு போனதில்லை அங்கே உள்ளதான் ஊழியர்களை சேர்ந்து கொண்டிருக்கிறோம் சேலம் எங்க இருக்குன்னு தெரியும் செய்யாதுன்னு தெரியாது அப்போ சேலத்துக்கு போனோம் காசு கிடையாது அப்ப நாளை கழிச்சுன்னு சொல்லி இருக்கிறார் காசு வரும் ஜோ பண்ணிக்கிட்டு ஆமா அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அந்த சேலத்துக்கு போற வரைக்கும் காசு கிடைச்சது அப்ப அந்த காசை கட்டுக்கொண்டு இப்போ வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் சேலம் பஸ் நிற்குமே பஸ்ல ஏறி அப்போ அந்த சேலத்துல போய் என்னென்ன பண்ணணுங்கறதெல்லாம் அந்த ஜபத்துல பேசுறாருலாம் கொடுக்குறாரு அப்படி சொல்லியிருக்காரு அந்த பிரகாரம் அதெல்லாம் எழுதி எடுத்துக்கொண்டு சேலம் சென்றோம் சேர்ந்து கொஞ்சம் நைட்ல நைட்ல ஒரு மூணு மணிக்கு அப்படி போய் அப்ப என்ன அந்த அடையாளம் கொடுத்து அடையாளங்கள் பார்க்கணுமா பஸ் ஸ்டாண்ட் வெளியே வரும்போது ஒரு சேலை ஒண்ணு கை நீட்டிகிட்டு நிற்கும் அதுல ரெண்டு மூணு ரோடு பிரியுது அந்த சில எந்த கை நீட்டி கொண்டு நிக்குதோ அந்த தசியில் செல்லணும் அப்படின்னு அப்புறம் டைரக்ஷன் கொடுத்திருக்காரு அந்த டைரக்ஷன் என்ன பிரகார அப்படி போயி செய்யணும் அங்க என்ன சொன்னாருன்னா இப்படி சேலத்துல எனக்கு ஊழியர் சித அது கூட இன்னொரு கேரளா ஒரு மாந்திரவாதி அவ கொஞ்சம் மதவரி பிடிச்சாள் இப்படி ஆளுக்களை எல்லாம் ஆவி பண்றது அவருடைய வேலை இந்த அம்மாட்டி அன்பா படாகி ஊழியர் தானே கொஞ்சம் காசு சிதம் எடுத்து அப்படி நட்பாகிட்டான் நட்பாக்கி அந்த ஆவி அம்மா மேல அனுப்பிவிட்டேன் இப்ப இதுக்கு என்னன்னா அவரு என மரியாத நில சாகனும் சாகனும் தற்கொலை தற்கொலை பண்ணிக்கொள்ளும் விடுதலை கொடுப்பேன் அங்கே என்னுடைய சபை எழுப்போம் இது ஆரம்ப வேலை அப்படின்னு சொல்லி இருந்தா அப்படியே புதுல போய் வேற எப்படி வரைக்கும் இருக்கிறோம் முடிஞ்ச பிறகு டைரக்ஷன் பார்த்து போய் கொண்டே இருக்கிறோம் ஒரு கிளம்பணி வரைக்கும் அந்த கால் அடைய நடந்து சர்வீஸ்ல போயிட்டு இருக்கான் அனுப்புறது அந்த மாந்திரிக மண்ணனால கேரளா பெண்ணு அவன் வீட்டுக்கு தான் அனுப்புறாரு அங்க போய் அந்த ஆவிகளை கட்டிட்டு அப்படியே கத்து கொடுத்த அந்த வீட்டை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சா அங்க அவங்க தங்கச்சி மட்டும் இருந்தது கோயம்புத்தூர்ல உள்ள திட்டி அங்க வந்துருக்கு அப்ப அங்கே இருக்குது போதா இப்ப காரியங்களே சொன்னோம் சொல்லும் போது அப்புறம் அக்கா வெளியே போயிருக்கிறாங்க சொல்றபடிதான் நிலைமை இருக்குது வந்துடுவாங்க கொஞ்சம் வந்துட்டாங்க வந்த பிறகு காரியங்கள்லாம் சொன்னாங்க அக்கா உன்னுடைய ஜபத்தை கேட்டு இப்படி கன்னியாகுமரியில இருந்து கடவுள செய்து கொடுத்து அனுப்பியிருக்க அவங்க உனக்கு விடுதலை தர முடியாது ஓனே அழ ஆரம்பிச்சது அழ வேணா கத்திர அருகிலே ஜெவமெண்ட் உடனே தெளிவா இருக்கு விடுதலை ஆன உடனே அவங்க ஏற்கனவே ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு சபைக்கு போறாங்க அதனுடைய சென்ட் வந்து அவருடைய பேர் வந்து கஷ்ட கிடைக்கே பெரிய ஆச்சரியம் அப்ப சொன்னாரு நான் வந்து இப்ப உங்களுக்கு தங்க வைக்கிறதுக்கு பைபிள் காலேஜ் ரோம்பெல்லாம் இருக்குது தங்கி இருக்கிறேன் அதனால இங்க தச்சமே இடம் இல்ல சாதுகாப்பேட்டைங்கிற ஒரு இடத்துல ஒரு சித்தாலை இருக்கு அங்க போய் நீங்க தங்கி கிடுங்க நான் வேண்டிய சவுரியா செய்ய சொல்லுவேன் உங்களுக்கு இப்போ வாகனம் சொல்லுங்க அனுப்பி கொடுக்குறேன் எல்லா வசதியு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அனுப்பிட்டு அப்ப எங்களுக்கு கடவுளை சொல்லி இருந்தாரு ஆமா எங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளுக்கு தங்கிருந்து சொல்றவரை இங்க தங்கி இருந்து ஒழிஞ்சிடணும் சொல்லிட்டாரு அப்ப அந்த அவரு சொன்னோட அவரு ஏற்பாடு பண்ணுங்க சாப்பாடு அவரு கோயில் குட்டியாரம் அங்க அவர் சுற்றாங்க அங்க கொண்டு அங்க கோயில் குட்டியார் வந்தாரு வந்து அங்க எங்களை தங்க வச்சாங்க ஒரு பாய போட்டுக்கிட்ட தங்கிக்கிட்டா இருக்கிறோம் அப்படியே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இப்ப நாங்க கிராமங்கள்ல டிராக்ஸ் குடுத்துட்டு அப்படி இப்படி இருக்கிறோம் இப்ப கருத்து தெரியும் ஒரு நாலு ஆள் கிடைச்சோன்னு சொன்னா நீங்க இருந்து புறப்பட்டு காலையில காலையில பரவிட்டுது விடுதலை போட்டு சொல்லு சொல்லி காலையில போன சொல்லியாச்சுல அப்போ அங்க கோயில் குட்டியார கூப்பிட்டு சொல்லிட்டான் அங்கே காலையில கிளம்புறோம் நன்றி அப்படின்னு சொன்ன போது அவங்க எல்லாம் தொடரல அவருந்து வந்து நாலஞ்சு நாள் அச்சுன்னு கேள்விப்பட்டான் அவங்க கிட்ட ஒண்ணு பேச வாய்ப்பு இல்லை அதனால கொஞ்சம் கடவுளை பிரிச்சு சொல்லுங்க சொன்னான் அவனுடைய திட்டம் எங்களை தூங்க வச்சிருக்கோம் வச்சுட்டு இருக்கிறதா இருக்கும் எடுத்துக்காங்க அப்போ வந்து கேட்டுகிட்டு என்ன பண்ணா நான் மெல்ல வேலை பார்த்துட்டு வந்த படுத்துக்கிட்டு என் கால தானே போய் சீக்கிரமா எழுந்து உங்கள்கிட்ட பேசுறேன் அடுத்த ஒண்ணு கழிச்சு எனக்கும் தூக்கம் வருது நானும் தோங்குறேன் ஆமா அப்ப காலையில உங்கள்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டான் சரின்னு சொல்லிட்டு ஒன்னு குரட்ட போட்டு சத்தம் கூட வணங்குறேன் அப்போ உடனே ஆவியும் நீங்க தேவன் பண்ணுங்க அப்ப நாம நைட்ல அப்படியே ஜோம் பண்ணணும் ஜோகம் பண்ணும் போது சில நேரம் வந்திருக்காங்க திருடங்கெல்லாம் திருடம் வந்திருக்கான் அதனால இப்பவே கிளம்பிடுங்க அப்போ இவங்க தூங்கிட்டு நடக்க ஒரு பேக்ரவுண்டு எல்லாம் எடுத்து விட்டுட்டு வந்து வெளியே பண்ணிட்டு இவங்க கோவில் குட்டியாட்டு சாவி கொடுக்கணுமே நம்ம அங்கே போனோம் தண்ணி அடிச்சுட்டு ஒரு கடுத்து கிடக்குறாங்க எங்களை கண்டவுடனும் கலங்கிட்டு இல்லையா என்னையா ராத்திட்டு வந்துச்சிங்க அப்படிங்க இல்ல ஒண்ணும் இல்ல கடவுள் எங்களை நாங்க நைட்டே போறோம் அதனால நீங்க பேரமா ரெண்டு பேரும் வந்தாங்க உள்ள படுத்து இருக்காங்க வெளிய போட்டிட்டு வந்து சாவிதாங்க அப்படின்னு ஒண்ணு ஆமா அப்போ ஐயா அவனு வந்து அந்த பருவம் அங்கேயே வந்தா எனக்கு பிரியாம வந்திருக்கலன்னு நீங்க சொல்லி தானே வந்த முடியும் சரி அங்க ஐயா டிபி சொல்லிடுறாங்க பாஸ்பிட்ட அவரு வந்து அப்புறம் ரொம்ப சொல்லி நாங்க கிளம்பிட்டோம் மழையும் பெய் அந்த மழைக்குள்ளேயே ஒரு நாலு கிலோமீட்டர் தான் அங்க இருந்து தூரம் காலையில அதுவும் திருடர் பயம் அப்போ அங்க உட்காந்து உட்காந்து விடிய விடிய உட்காந்து பேக் ஒடி விழுந்த உடனே அங்க திருட்டு கோஷ தூக்குற ஓடி ஒரு பைத்தியம் மட்டும் நிறைய கடையில இருக்கிறாங்க ஆட்கள் இருக்குது நைட்டு கடை எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒன்றும் இல்லை பார்க்கிறாங்க ஒரு ரோனி கண்டுக்கிடலாம் எங்க இருந்து இறந்துட்டு போட்டு பைத்தியம் முடிச்ச ஒரு பெண்ணு வந்து ஓடி வந்து கையில ஒரு கம்பெடுத்து ஒரு கையில கலந்து நம்ம கையில அடிச்சு அடிச்சு எப்படி ஐயோ யாரு பத்த பிள்ளையவோ தூக்கிட்டு போறாங்க பேக் எழும எழும எழுப்பி பார்த்தா பேகை எடுக்கல பட் அவரை கூட நம்ம முடிச்சு பேக்கை எடுத்துக்கிட்டோம் ஒரு டீ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு முடிச்சிருங்கயா அப்படின்னா நீ கொடுத்துட்டு இருக்கோமா எனக்கு வந்தா எனக்கு காசு கிடையாது அப்படி காசு கொடுத்து டீயை முடிக்க வச்சு அந்த ஒரு பசி ஒரு ஆமா சரி கத்து சொன்னாரு அந்த சேலத்துல ஓடிய சதவிகிடமும் இங்க தங்கியிருந்த இதே ஜாலகாப்பேட்டிலேயே காலம் வரும்போது ஆத்மாவு சந்திக்கப்படும் இங்கே என்று ஓலியம் ஸ்தாபிக்கப்படும் அப்படின்ட்டு சொன்னாரு அந்த பிரகாரம் இப்பான்மையில அங்கிருந்து ஒரு வாலிபன் சந்திக்கப்பட்டிருக்க சந்திக்கப்பட்டு அவரு மேரேஜ் பண்ணிச்சோம் அவர் குடும்பமா இருக்கிறாரு சேலத்துல பல இடங்கள்ல சத சாதிக்கப்பட்டு பல லட்சியப்பட்டிருக்கிறாங்க அந்த ஊரையும் அப்படி செய்யப்பட்டது மேற்கொண்டு அடுத்து அங்கிருந்து ஒத்தேர்விலைக்கு போக முடியாது பன்னெண்டு வருஷமா இருக்கிற அவளுக்கு நீங்க போய் ஜோ பண்ணீங்க விடுதலை கொடுப்பேன்னு சொன்ன அதுக்காக இருக்கும் போதே எங்களை வெளிப்படுத்தலாம் அந்த வெளிப்படுத்த பெற்று வீட்டுல வந்து பேக்கெல்லாம் போட்டுட்டு வீட்டுல உள்ள காரியம் விசாரிச்சுட்டு அப்புறமா எங்க ஒற்றியாரோட நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு இன்ன இடத்துல வந்து அடையாளம் அவருக்கு தெற்கு தர்ஷனமா செஞ்சு வரும்போது நான் வந்து டயர்ல எழுதுவேன் எழுதும் போது அந்த இடத்திலாம் சரி பாட்டுவார் கண்டுபிடிக்கிறோம் யார்கிட்டையும் கேட்க மாட்டோம் இந்த ஊர் எங்க இருக்கு இந்த இடம் இருக்கு நேரம் போகும்போது ரைட்ல திரும்பணும் திரும்புற இடத்துல இன்னும் ஒரு அடையாளம் இருக்கணும் அப்ப அந்த அடையாளத்துல நாங்க அதுல பேர் அந்த மேப்பை வரைஞ்சி அப்படியேதான் போய் ஓடிங்க நினைச்சேன் அப்ப ஒரு நூறு கிலோமீட்டருக்கு நேரம் பின்னால வந்த பிறகு அங்கிருந்து கொட்டையாளர் கன்னியாகிருந்து வரும்போது கன்னியாக இடது பக்கம் இடது பக்கத்தில் உள்ள தூண் போன பிறகு திரும்ப இடது பக்கமாக இவ்வளவு தர வச்சு போனா எப்படி பண்ண முடியாது நடக்க வேண்டிய வழி உங்களை காட்டுமேன் பொ கண்ண வைத்து ஆலோசனை சொல்வேன் வழிகாட்டி ஆலோசனை சொல்லி அந்த விழித்தும் ரொம்ப தைரியம் எந்த ஊர் போனாலும் போய் கடைசியில காலி சொன்னாருக்கு அனுப்புறீங்க எங்களுக்கு அனுப்பிச்சீங்களே என்ன சேர்ந்து கேட்டோம் அதாவது இப்பவுமே ஆவியாண்டு தொடர்பு இருந்தால்தான் பாதை தவறிட்டாலும் கேட்டுலாம் போக முடியும் அப்படி இல்லாதவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆண்டு பாதிப்பு அந்த ஊழியர்கள் சரியா கத்தியெல்லாம் அதுக்கப்புறம் சபைகள்லாம் கத்தரிக்கா மாதிரி போட்ட சொன்ன மாதிரி ஆவிகரிசர்கள் வந்திருந்தாலும் ஆவின் முடி ஆவியனால் நடத்தப்படாத அளவுக்கு ஆயிட்டாங்க அதனால ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விதமான போதனைகளும் ஒவ்வொரு விதமான ஆளுகைகளும் ஆகிட்டு கடைசி காலத்திலே கருத்துல அப்போசு காலத்து முன்னிட்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு அதனால அப்படி போதிக்கிறாரு அப்படி போதிச்சு அங்கே காமௌண்ட் பொண்ண போலயத்துக்குள்ள போங்க அங்க அந்த வீட்டுக்காரர் வருவான் அவங்கள அழைச்சிட்டு போவான் அப்படின்னு ஆண்ட சொன்னாரு அப்ப சரி நாங்க ஆலயத்துல போனோம் ஆலயத்துல போனோம்னா ரெண்டு பேர் ஆல்டர்ல டேபிள்ல துணியில அழைச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு சின்ன வயசு ஒரு பெரிய வயசு அந்த சின்ன வயசுக்காரதான் அந்த சர்ச்சை முன்ன உபதேசம் அவரு ஓடி வந்தோம்னு எங்களை கைப்பிடி ஓடி வந்து எங்களை கைப்பிடிச்சிட்டு பிரதர் வாங்க ரொம்ப நன்றி சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேருக்கு முடிக்காரு செய்தி கொடுத்தா நம்ம சோ அங்க பெஞ்சது உட்காரணம் பஞ்சு போட்டது வச்சிட்டு போது அவர் கூப்பிடாரு வேறு மக்கள் சம்பளம் தந்துச்சிருக்கோம் சக உடைச்சு போட்டுக்கிறாங்க அப்படியே அறுநூறு பண்றேன் சத்தத்தை கட்டுகிட்டு எல்லாம் சரிச்சு பூச புதுசார புதிய கருத்துகள் புதிய ஆலோசனை கிடைக்கும் மக்களுக்கு உற்சாகமா இருக்கு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு இவனு பேசலாம் கேட்டுட்டு இருக்கு அந்த குலத்துல பேசுறாரு அப்படி பார்த்தோன்னு அவளை பார்த்துட்டு அவருடனே எனக்கு வாங்க எந்த ஊர் உங்களுக்கு இங்கே அதாவது எந்த சபை பேரு சொன்ன புதிய இல்ல பிள்ளை எந்த கோசுகாரங்க இந்த சபையில உடைச்சிட்டு நாங்க யாரையும் உடைக்க வரல நாங்க வந்ததுல யாரும் ஜோலியா வந்தோம் அதுங்க கிட்ட போச்சுனால யாராவது அனுமதி சொல்லுவோம் கட்டுமே தான் பேசாம இருந்துட்டு போயிருவோம் இல்ல இல்ல நீங்க பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அறிவித்தி ரெண்டு மனிதன் வந்து அவரு இப்ப கற்பனை செய்தி சொல்லுவாங்க வந்து சாட்சி சொன்னாரு நான் ரெண்டு மூணு வார்த்தை சொன்னேன் வார்த்தை சொல்லுவாங்க மூணு ஆதரவை சொன்னேன் நாங்க வந்து சச்சு இந்த இடத்துல ஒரு அம்மா ரெண்டு நாட்கள் பெரியவா இருக்கிறாங்க அவங்க ஜெவம் கால ஆதாரம் நடத்திட்டு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்றோம் ஆதாரம் முடிஞ்சது முடிஞ்சவரை ஓடி வந்து ஐயா எங்க வந்து ஜோம் பண்ணிட்டு போங்களான்னு கேட்டாரு உங்க தான் வந்து இருக்கணும் முடிச்சிட்டு வாங்க உதேச சொல்றாரு சம்பளம் சாப்பிட்டு கூட எங்க வீட்டு தான் சொன்னீங்கல எங்க வீட்டுல சுகவீனமான ஆடு இருக்கிறது உங்களுக்கு சொன்னது யாரு சொன்னாரு பதினெட்டு வருஷம் மறந்து தற்சடைய பூமி ஆயிட்டாங்க அப்படி ஆழ்நாட் தெளிவா சொல்லிருக்காங்க வாரத்துறை கடவுளை சொன்னா நீங்க நீங்க கூட்டிட்டு போவீங்க நீங்க இந்த டிரெஸ்ல என் வீட்டுக்கு வந்ததுன்னா கட்டாங்க ஏத்து விட மாட்டேன் கோயிலுக்கு வந்ததுனால கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போய் பிள்ளைங்க போறோம் அந்த அம்மா எங்களை உடைச்சுட்டு இவருக்கு கூட்டம் வராது திரும்ப ஓடி தவறு கிடையவே போவாங்க முன்னுமே நான் போய் அந்த ஆவி கட்டிட்டுதான் வந்துடுவோம் முந்திர நாளைக்கு போய் அந்த ஆவி கட்டிட்டு எப்படின்னா இந்த பொண்ணு வாங்கி பிள்ளையா இருக்கும் போது ஒரு லட்சம் சரி கன்னியான மந்திரவா மந்திரவாதி குடும்பத்து மாதிரி நிறைய குடும்பத்து கிறிஸ்தவ குடும்பத்தான் தடுக்கணும் தடுக்கணும் அது வேலை செட்டுக்கலாம் அப்ப இந்த பொண்ணு கல்யாணம் முடிச்ச உடனே இந்த ஆவியான ஆவியார் பொண்ணு நாளைக்கு அதுல தலைச்சிட்டு இருந்தது வந்து வந்து வந்து வந்து வந்து ஒரு நாளைக்கு குழந்தைக்கலாம் கடைசியா பாயி பேச முடியாது அதோட கம்மியில் கை சாட்டம் அழுதுட்டு இருக்கேன் அங்க போயிருந்தவி கட்டிட்டு நலவான முந்தி கட்டினாலுடைய வீட்டுக்கு புகுந்து உங்களுக்கு முன்னாலே கடவுள் சொல்லிட்டாருக்கு அந்த மந்திரி எங்க இருக்கிறான் மறுநாள் வந்தம் மறுநாள் அந்த ஆலயத்துக்குள்ள அன்னைக்கு ஆவி கட்டிட்டு போச்சுட்டாரு மறுநாள் அனுப்பி அவரு மறுநாள் வந்து ஆலயத்துல வந்து சாமிச்சு அப்ப ஜமிச்சா அவர் ஆளுது அப்ப நான் சொன்ன தூக்கிட்டு வரலாம் ஐயோ சின்ன பிள்ளைமா இருப்பாங்க அது பாவம் செட்டைதான் போட்டிருக்கு அவள் ஒரிக்கி ஒரிக்கி பெரிய பொம்பளை அஞ்சு நாலஞ்சு குழந்தைட்டு அவரு பெரிய இந்த மாதிரி சின்ன குழந்தான் சுவாசத்தை உருமிலாம் சுவாசம் திருடவும் கொல்லவும் அடிக்க வரதான் என்று வேறென்று கொரானிய சுவாமி சேர்ந்த போல அப்படி உருமெல்லாம் உருகி அழகி எப்போ சாகதாங்கிற ஆயிடுச்சு அப்படி கண்டெல்லாம் போந்து முடியெல்லாம் கழிஞ்சிச்சு அப்படியே கை எப்படியும் தூக்கி கொண்டு எங்களுக்கு செடிக்க ஆரம்பிச்சு ஆவியான வல்லமையை ஆக அழைச்சி அந்த ஆவிய அலக்கழிச்சு சொல்லலாம் அது வந்துச்சு கதவ போ கனியமைச்சு ஒரு பாட்டு போட்டிட்டு அதான் வந்து பாத்து தாய் முட்டுலத பாத்து பிள்ளைங்கள அழையோ எங்க அம்மா முட்டறாங்க முட்டுறாங்க சத்தம் போட்டு வீட்டுல ஜெபிக்கிறாங்க சத்தம் போடாங்க அப்படின்னா கிடையாது சில சில விநாடி அப்படி விஷயம் இருக்கும்போது ஒரு நாள் பேசிட்டு அப்படி எல்லாம் அந்த அம்மாவுக்கு சோமாயிருக்கு இல்லையா வந்தோட சட்டையில் இருக்கிற மனுஷன் வைக்க போட்டு ஓடி போய் திரும்ப தகையலாம் சேர கட்டு சேரகிட்டு ஆள் போட்டியா சாயங்கால அஞ்சு மணி ஆயிடுச்சு அப்புறம் அந்த குடிக்கணுங்களுக்கு வசதி இருக்காங்க கிணறு அங்க ஒன்று உட்காரமிச்சு ஒரு பெஞ்சில பறைஞ்சு அவர் வாடி ஒரு கோவிலு குளிப்பாட்டு விட்டாரு போயிட்டு போதே சுடுறாரு வீட்டுக்கு வந்து ஆசீர்வாத திரைப்படம் இருக்கும் போது அசத்திய சுவிசேஷ குழு விசேஷம் நாட்டிய உயேசியாரு முக்கியெல்லாம் சேர்ந்து உமேஸ்வரர் பல வாரியெல்லாம் சேர்ந்து அப்படின்னு சேர்ந்து அவங்க எல்லாம் அந்த அந்த ஒற்றையாருடைய பக்கத்துல ஒவ்வொரு பத்து ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு அங்கே ராகிகள் வாய்ப்பேசாங்களா சோதரம் செய்தி கடைசியா சீக்கிரம் முடிச்சுட்டோம் ரெண்டு அனுபவத்தான் கேட்டாங்க போயிட்டு தருமணமே அவசியம் பெற்ற ஒரு நாள் தான் அவசியம் பெற்றாங்க அவங்க எல்லாம் கூட்டம் கன்வென்ஷன்ல போற ஆளுக்கு எங்கயாவது சபைகள போய் காசல ஒண்ணு வாங்க மாட்டாங்க கொண்டு போய் சாப்பிட்டு அந்த மாதிரி கிராமங்களும் கபடி கடவுள் இப்படி பேசுவாரு எல்லாம் கேட்டாங்க சரி நம்ம போரிச்சோம் பண்ணலாமான்னு சொல்லி சரி பண்ணி சுவன் பண்றதா அப்படின்னு பல்லமே இறங்கிட்டாருங்க அது யாரும் சுவைச்சரம் சரி வாழ்ந்த அத்தன விஷயம் யாரு அவங்க எந்த விஷயம் அது சேச நாட்டு எல்லாரும் தயிப்பிச்சு நம்மளும் கை வச்சு அவசியம் பண்ணிடுவோம் ஒரே ஒரு பையன் மாதிரி அவசியம் கிடைச்சது அப்ப அவசியம் கண்மணி நினைச்சது பையன் அப்சம் கிடைச்சது அப்ப பாதிப்பா இங்க ரெண்டு பேரும் இங்க போட்டிருந்தாங்க அவசியம் பெற்றாலும் ரெண்டு பேரும் கர்மணி கூட இருந்த மக்களும் வெளியே போயிட்டா அப்படின்னு தொடர்வாங்க போல நேரம் ஆயிட்டு அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு ஆர்ட்ரு சொல்லிட்டு வருஷம் போட்டாரு அப்படி சொல்லிட்டு வெளியே போட்டிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் கேட்டாரு எங்க ஒரு கூட்டம் வீ பிள்ளைகள் இடத்துல இருந்து வேலை செய்வாங்க மத்தியானம் அப்ப அவங்களுக்கு பரிசுத்தா எப்படின்னு ஆசை அப்படி தெனிய பெண்கள் இங்கும் போகாது ஒரு கட்டுப்பாட சொல்லுறோம் அவங்க போடுறதுல ஆண்களும் போகாது அப்படின்ட்டு அப்படியே வர முடியும் மாவட்டம் அச்சோம் பண்ண முடியும் மாவட்டம் கருத்துல தான் அபிஷன் பண்றாரு அவர் தர சொன்னா வர்றோம் தந்துட்டு போக கத்து சொன்னு அப்புறம் அட்ரெஸ் கொடுத்தாங்க அவரும் ரெண்டு வாரம் கழிச்ச உடனே தெளிவுப்படுத்தினார் அங்க போய் ஜமிக்கணும் எல்லாரும் அபிஷேகப்பேன் அங்க யேசுதாசன தனியாக பேசணும் அவனுக்கு பாவனுக்கு புதுசெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அவனை ஊழியர் காரணமாக்கணும் அங்க சபையும் அவர் எல்லாம் பேசினார் அப்ப வந்து சில விவசாயிகள் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அவங்க ஒரு போஸ்ட் கார்டு போட்டான் எத்தனை பின்னாடி வர்றோம் எதிர்பார்க்கும் அந்த படத்துல போயிருந்த ராகி அம்மாவுக்கு தரணும் அப்படி எல்லாரும் ஜெ பண்ணிருக்காங்க ஜென் பண்ண போய் இந்த கேசினாரு போனோம் போயிட்டு அங்க அவர் பன்னெண்டு மணிக்கு நாங்க போறோம் அந்த கண்மணி கூட இருப்பார் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சது பாட்டு பாடி ஆரம்பிச்சு தடுக்கிறது அக்கிரமங்களை விளைவிளக்கி உங்கள் பாவங்கள் வரவிட்டாது இருக்காங்க நம்மளுடைய அக்கிரமம் நம்மட்டு விலகுமாறுதான் பாவம் அணிக்கு போடுமா இருந்தா கத்தோடைய அவைய இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு மலையற்பாட்டுல வேலை செஞ்சு வைக்கணும் காலையைலோடு உங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும் மறந்து அறிவு செய்ய பாவத்தார் விஷயம் வாழ்க்கையை சுற்றி என்னால் அடக்க முடியும் எனக்கு அபிஷேகம் வேணும் காத்து வந்து நட்சத்திரச்சுறதா அத அறிய வால் கி நார் கிஷேப பாவாங்க மறந்துடக்கூடாது பவத்தின வைக்கிற வாளுடை மாட அந்த விஷ ஆளுல ada இருக்கு எல்லாரும் அந்த ար்கீஷுக்கு கவணம் கப்சம் தென பாஸ்பன் எல்லாரும் உனான ար்கீஷ் கடை சாத்மா ար்கீஷே செதுன இல்ல இவி ஜாக்கி냐 கேட்டுச்சு நம்ம ரெண்டு గடிக பாட்டியது வாசல் விட்டு வாசல் வாரண்டல இருந்து என்ன இதெல்லாம் கேவலமா பையது ար்கீஷாரோட சத்தம்தா புரிகஷத்தை டை அறுவா கம்பு ஓடத்துக்கு ஓடிராண்டாத்திராண்டா கேட்டு ஓடி இருந்திருக்காரு தெருல ஒரு பாட்டியமா இருக்கு என்னவே இங்க ஓடையாது இன்னும் ஊரு சத்தங்க இங்கு விட்டுறாங்க விட்டா அந்த பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தாக்கி ஜெவம்புது அது அது செவம் இது என்ன அந்நியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட் விட்டார் அப்படி தென்சி கொடுத்தது முடிஞ்சு அவங்க மக்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம் அது அவரு போய்ட்டு பேசிட்டு இருந்தோம் அப்புறம் அந்த வீட்டுலயே கூட நடத்துற வீட்டு அம்மா எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவங்க எல்லாம் தீப நூதனமா இருக்கு எங்க வீட்டுல சாப்பிடுங்க ஐயா எங்க பாத்திரத்துல சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு கேட்டு சாப்பாடு தந்து அப்புறம் போனாங்க ஒரு நிலத்தொடர்ந்து பண்ணுங்க பூமிச்சுக்கலாம் எல்லாரும் சாத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கு போனோம் அங்கே போனோம்னா அவர் பேசிட்டு இருந்தார் சில காரியம் பேசிட்டு இருந்தார் அவர் பாமக போலீசத்தை கொடுத்தா அவருக்கு இப்படி அம்சியம் நான் இப்படி லீட் பண்ணீங்கன்னு கேட்டார் சந்தேகமா இருந்து ஒரு நாள் ஜெர்மனிட்டு இருக்கும் போது பாவா இருக்கு நினைச்சுட்டு இருக்கிற அன்பரே இந்த மன்னிங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெல்லி சத்தத்தில் அனைத்தும் முதல் முதல் கடலோட பேசிக்கிறாரு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கிற முறையில் இப்படியா இல்ல அப்படின்னா வளர்ச்சி முடிச்சிட்டேன் அப்ப வேற வந்து முறை இருக்கு போலியா கேட்டு தெரிஞ்சிடணும் வளர்ச்சி அடைந்தா கண்டுமணி கொடுத்த வேத வாக்கியத்தின் செய்து கொடுத்துரு கரிகிட்டு வீட்டிலேயே தொடர்ந்து ஆரக்கப்பட்டதுன்னு நம்ம அடுத்த தொடர்ந்து பேசுவோம் ஆமா